இப்போ நான் இப்போ சொல்கிறது நல்லா கவனிங்க நம்மளில் ஏழு பிரதிஷ்டையும் போகலை ஏழு பிரதிஷ்டையும் போனால் நீ ஊழிய தூட்டு போயிடுவேன் அவனைய கொன்றுவார் இல்லாட்ட அவனை நீ பின்மாறிடுவே ஏழு பிரதிஷ்டையும் போயிட்டா ஒரு ஊழியக்காரங்க கற்றுக்கிட்டே வீட்டில் என்ன செய்ய மாட்டான் இருக்க விட மாட்டார் அவனை வெளியே தூக்கிடுவார் இதில் நமக்கு ஒன்று ரெண்டு போயிட்டு ஒன்று ரெண்டு புதுப்பீக்கப்பட்டு ஒன்று ரெண்டு போய் ஒன்று ரெண்டு அதனால வண்டி எங்கே ஓடுது எனக்கும் உங்களுக்கும் விஸ்வாச வீட்டில் ஓடுது ஷெட்டில் ஓடுது பாதுகாப்பில் ஓடுது நான் சொல்றது கரெக்டாக ஒன்று ரெண்டு ஜடையை சிறைக்கப்பட்டு திருப்பி முளைச்சிருது ஒரு சுத்திரி பூட்டம் ஒரு காற்றுரு பூட்டத்தில் அப்படி முளைச்சிருது இல்லை ஒரு வியாதி ஒரு அடி ஒரு சிர்ச்சை ஒரு உணர்வு அப்படி வரும்போது திரும்பி அது முளைச்சிருது திருப்பி இது ஜடையாக மாதிரி திருப்பி ஒன்று போய்டும் இப்படி இந்த ஆல்டர்நேட்டாக மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி நடக்கிறதுனால நம்மியில் அநேகர் கஸ்தரி வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்தல் நான் அப்படி தான் யோசிக்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இந்த ஏழும் போயிடுச்சின்னா அவன் எங்கே போயிடுவான் பரதேஷ் தான் வேண்டியதான் கஸ்தரி வீட்டில் அது போகிறான் அவனுக்கு நினைச்ச முடியாது ஏழும் போயிடுச்சி அவன் எங்கே போயிட்டான் சிறைச்சாலையில் தான் கடன் அவன் மறுபடி தன் தேசத்துக்கு போகல சிறைச்சாலையில் தான் கடந்தான் ரட்சகனாகி போகலை அதனால் நம்ம பிரதிஷ்டெல்லாம் எப்படி இருக்கு இது ஒரு ஸ்டடி சமயம் வைத்தா நம்ம பிரசங்க நம்ம பிரதிஷ்டெலாம் எப்படி இருக்கு அம்மா அப்பாவுக்காக நம்ம என்ன செய்வோம் பரிதிவிக்கிறோம் இல்லையா வீட்டில் வீட்டுக்காரங்களை குறித்து ஒரு பரிதிப்பு ஏழாவது பிரதிஷ்ட மரணமடைந்த தன் தகப்பனாலாகிலும் தாயினால் ஆகியும் சகோதரனால் ஆகியும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது அப்போ தாய் தகப்பன் சகோதரன் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம துக்கப்பட்டாலே வேதனைப்பட்டாலே சஞ்சலப்பட்டாலே இல்லாவிட்டு அந்த பாசம் பந்தம் பிணைப்பு இணைப்பு அவங்க சோம்புல மூணு நாள் இங்கே சாப்பிடாம இங்கே படுத்துக்கிடந்தினாலே எது போயிடுச்சு அம்மா சோகமில் மூணு நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன் நீ விசிட்டிங் போன ஒரு வீட்டில் போய் சோம்புலன்னு சொல்லி அதுக்கு பாஸ்டிங் எடுத்தியான்னு கேப்பார்லேயும் இவர்கள் தான் என்னுடைய தாயும் என்னுடைய தகவணுன்னு சொன்னார்ல இவங்களுக்காக ஃபாஸ்டிங் எடுத்தியான்னு கேப்பாரல கேப்பாரா கேட்க மாட்டாரா கண்டுக்க மாட்டாரா வீட்டை குறித்ததான அந்த மாம்சீக பந்தம் இருந்தா ஒரு ஜட போயிடுச்சு அடுத்து யாதொரு பிரேதம் யார்டையாவது பின்மாற்ற கதைகளை பேசி பின்மாற்ற கதைகள் மறித்த பின்மாற்ற சம்பவங்கள் அதில் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் மறித்த பிரேதம் அந்த பிரேதத்தை தொட்டாலோ பிரேத அண்டையிலேயோ பின்மாற்ற கதைகளையோ பின்மாற்ற சம்பவங்களையோ மனதிலேயோ சிந்தியிலேயோ உங்களுக்குள்ளே திட்டு இடம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு ஒரு ஜட அவுட்டு அதுக்கடுத்து முடியை எப்போவுமே வெட்டக்கூடாது அதாவது அந்த நசரைய விரதம் விரதம் காக்கிற ஆணோ பெண்ணோ ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் அப்படி தானே அப்படி தானே நசரேன்னு ஆண் இருக்கணுமா பெண்ணும் இருக்கலாமா ஆ நசரைய விரதம் பெண்ணு தான் இருக்கணுமா ஆணு தான் இருக்கணுமா ஆண்கள் தான் இருக்கணும் சரிதானா எங்கே வாசிதா அதை வாசி அதை தான் கேட்குறேன் ரெண்டாவசனத்திலேயே இது தெளிவாக இருக்கு இல்லையா அப்போ ஆணும் பெண்ணும் அப்போ ரெண்டு பேருமே முடிய வளர்க்கணும் வளர்க்கணுங்கிறது சரியான அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டையிலேயே முன்னேறிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அதுதான் பிரதிஷ்டை தலைமுடிதான் பிரதிஷ்டை ஜடை அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் பிரதிஷ்டை குறைஞ்சதே போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டிலே நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் பரிசுத்தம் அது என்ன வருத்தம் அது என்ன வசனம் அதனுடைய அர்த்தம் என்ன பாவஞ்சேட் இன்னும் பாவம் ஜெயிட்ட போட்டோம் பரிசுத்தம் தான் இருந்து பரிசுத்தான் அதாவது அதுல நிலைத்திருப்பது இன்னும் வளர்ச்சி அடைவது அதே முடி வளரணுங்கிறது இன்னும் பிரதிஷ்டை கூட்டிகிட்டே தான் போகணும் கட்சிக்கப்பட்ட நமக்கு இருந்ததை விட இன்னும் நீங்க பிரதிஷ்டில் தீவிரமா இருக்கணும் அதுக்கடுத்து பரிசுத்தமாக அவன் தன் கா கத்திருக்கண்டு விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவு எப்படி தான் இருக்கணும் பரிசுத்தம் பல ஏற்பாட்டில் பரிசுத்தம் வந்து செயலில் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தங்கிறது சிந்தையில் எண்ணங்கள் நினைவு தோற்றம் உணர்வு வாஞ்சை விருப்பம் பார்வை பேச்சு எல்லாத்திலையுமே பரிசுத்தம் அதுக்கடுத்து சவரன் கத்தியே படக்கூடாது சவரகன் கத்தி உன் தலையில் படவே கூடாது பிரதிஷ்டையை எப்போவுமே நீ வந்து நஷ்டப்பட அனுமதிக்கவே கூடாது அக்காவுக்காக ஆட்டுக்குட்டிக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக அப்பாவுக்காக ஊழியத்துக்காக ஜீவியத்துக்காகலாம் எதுக்குமே உன்னுடைய பிரதிஷ்டையில் சவரகன் கத்தி நீயும் வைக்க விடக்கூடாது நீயும் வைக்கக்கூடாது மற்றவனை நினைச்சக்கூடாது வைக்க விடக்கூடாது உங்கள் பிரதிஷ்டை உன்னை சுத்தவனாக தூக்கிறது இருக்கும் பதினோரு மணிக்கு மூஞ்சி சரியில்லையே ஒருத்தருக்கும் அப்படி செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது ஒழியக்காரர் கொடுத்துக்காக ஜெபிக்கி தான் வந்திருக்குறோம் நான் ஸ்டடி கொடுக்க வரல சும்மா பிரதிஷ்டிக்காக வச்சோன்னே இதெல்லாம் கேட்காத பிரசங்கமாக ஒரு சிலரெல்லாம் அந்த வசனம் குறிக்க மாட்டாங்க அவங்களாம் மிஞ்சினை பரிசுத்துவானுங்க வசனத்தை எழுதி வச்சுக்க மாட்டாங்க நாளைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தில் ஒரு பரிதமிக்கக்கூடிய ஒரு நிலவரை வரும்போது எது கிடைக்காது வார்த்தை தான் தேவனாக இருந்தது வார்த்தை தேவனிடத்துலேருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது அந்த வார்த்தை ஒளியாக வந்தது அதனால வசனத்தை அப்பப்ப அப்பப்ப கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இருதயத்திலேயாவது எழுதி வைக்கணும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்துகிட்டு தோத்துப்பெறக்கூடாது ஜீவி நஷ்டமே வரக்கூடாது சவரகன் கத்தி பற்றவே கூடாது பட்டுடுச்சுனாலே முடிஞ்சிச்சு ஒரு ட்ரிப் வச்சுட்டாலே போதும் அவன் பலன் போய்டும் ஒரு பெரிய டேங்கில் ஒரு ஓட்டையை போட்டு விட்ட கேஸ் தான் மொத்தமும் போய்டும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கடுத்து அஞ்சு சொன்னா நான் கீழே இருந்து மேலே வந்துகிட்டே இருக்கேன் அடுத்து மதுபானம் அடுத்து திராட்சை ரசம் அப்படி நான் கீழே இருந்து மேலே வந்தேன் அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நீதிமொழிகள் இருபது ஒண்ணு ரெண்டுக்கும் அர்த்தம் நீடிமொழி இருபது ஒன்னு இந்த ரெண்டுமே இருக்க கூடாது பண்றோம் இல்லையா பயங்கர ஜோக்கர்ஸா இருப்பாங்க ஒரு சில எல்லாம் சும்மா ஆள் வீட்டில் இருந்தாலும் எங்கனாலும் கலகலப்பா இருக்கும் பரியாசத்தின் ஆவி இருக்கா ஆவில் நிரம்புறதை பிரச பரியாசம் பண்ணுறது அந்நியவாசை பேசுகிறத பரியாசம் பண்ணுறது பிரசங்கம் பரியாசம் பண்ணுறது பாட்டு பாடுறதை பரியாசம் பண்ணுறது சாட்சி சொல்கிறத பரியாசம் நானும் அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில் நானும் வந்த பூசில் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போனால் நான் எனக்கு ரெண்டு அக்கா உண்டு உட்காந்து ஒரே அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் இப்படி சொன்னான் அது ஒரு ஆவி அது திராட்சரசம் பரியாசம் பண்றோம் இடும்பு இடும்பு உள்ள இடும்புறனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அப்ப நமக்குள்ள இடும்பு செய்றது இருக்கா பரியாசம் ஒண்ணு நீதிமொழியில நல்ல வாசி அகங்காரமும் பரியாசம் அங்க ரெண்டு இருக்குது பாருங்க அகங்காரம் ரெண்டாவது இடும்பு பண்ணுறது இடும்புனா சேட்டை பயங்கரம் ஒருத்தனை ஒருத்தனை வம்பு பண்ணும் அகங்காரமும் இடும்பு இதெல்லாம் பரியாசம் பரியாசத்தினுடைய ஒரு ஒரு அடுத்து மதுபானம் அமளி பண்ணும் அமளி பண்ணுறது அமளின்னு என்ன வம்புலுக்குது அமளி பண்ணுறது கொஞ்ச நேரத்தில் இருக்கிற இடத்த ஒரு வழி பண்ணிடுவாங்க கல்லாட்டாக பண்ணி விட்டுருவாங்க சண்டை எழுத்து விட்டுருவாங்க கலக்கத்தை மூட்டி விட்டுருவாங்க கலக்கத்தை மூட்டிடுவாங்க இது எல்லாமே பிரதிஷ்டையில் நஷ்டப்படுத்துறது அதனால் நான் என்ன சொல்லேன்னா இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது நம்முடைய முடியெல்லாம் என்ன செய்யணும் பிரதிஷ்டையெல்லாம் முளைக்கணும் நம்முடைய பிரதிஷ்டையெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்க பண்ணணும் நான் கூட எத்தனையோ பிரதிஷ்டையை உடச்சிட்டேன் எனக்கு வருத்தமாக இருக்குது எத்தனையோ ஃபாஸ்டிங் சொல்லி முந்திலாம் ஒவ்வொரு மாதிரி இருந்தேன் இப்போ ரொம்ப போயிடுச்சு சென்னைக்கெலாம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அது ஒரு காலம் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்புறம் அது அப்படி ஸ்லோவாயிடுச்சு இன்னும் ரொம்ப இருந்துச்சு இப்போனா சமீபத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது தப்பு அது இன்னும் எவ்வளவோ இருக்குது ஒவ்வொன்றும் கத்திரம் மாற்றணும் என்னையும் மாத்தணும் உங்களை எல்லாரையும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு நம்பிக்கை பிரதிஷ்டெல்லாம் எப்படி பூட்டி பாதுகாப்பாக வச்சிருக்கீங்களா ஏழு ஜடையும் அப்படி இருக்கா கொஞ்சம் கூட பிரதிஷ்டையில் பாதிப்பே இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க எல்லாரையும் குற்றவாளிகள் நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்குள்ள ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மேன்மை உண்டு சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் மேன்மை உண்டு உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தான் கத்திரணி செஞ்சார் கொண்டு வந்தார் பிரதேசங்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கா மாம்சீகத்தில் பல நேரங்களில் தோல்விகள் உண்டு கோபம் வரும் புத்தினங்கள் வரும் பிள்ளையின் இருதயத்தில் என்ன இருக்கும் மதியனம் ஒட்டி அதை தண்டனையின் பரம்பு தண்டனையின் பரம்புனா ஒருத்தர் நம்ம அடிச்சுக்க மாட்டோம் இப்படி வார்த்தைகளை கேட்கும்போது கத்துடைய வார்த்தையை வச்சு அதை நினைச்சு அந்த மதியனத்தை நீக்கணும் நாமே தான் நீக்கணும் ஊழியக்காரங்க இல்லையா நம்ம வயசு இருபதாக இருந்தாலும் நம்மளை மற்றவங்க நினைக்கிறாங்க மதிக்கிறாங்க கனம் பண்ணுறாங்க ஊழியக்காரங்கிறது அந்த பிரதிஷ்டைக்கு உட்பட்டதுனால இந்த ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு தனி கனம் தனி மரியாதை தனி மேன்மை கொடுக்குறாங்க அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம ஊழியக்கார கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு சேஞ்சிங் இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அப்படி புதுப்பித்தது நான் இந்த சிம்சோன் கதை அவன் அழுகிறத அதை பார்த்தேன் அழுகிற பார்த்தா சொப்பனத்தில் இல்லை ஒரு சீனில் பார்த்தேன் அதை அப்படியே உட்காந்து ஆண்டவரே நான் உங்களுக்கு துரோகமணி டாமி நான் அப்படி பண்ணிட்டேன் இப்போ என் சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டேக்கு உங்கள் சத்தம் எனக்கு கேட்க மாட்டேக்கு முந்தைய என் சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க இப்போ கேட்க மாட்டேங்கிறீங்க என் சத்தம் கேட்குதா என் சத்தம் கேட்குதான்னு கத்துறான் ஏற்ற ஆண்டவட்ட கத்துறான் என் சத்தம் கேட்குதா நான் இப்படி ஆயிட்டனே என் கண்ணு போயிடுச்சே நான் இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணி என்னுடைய மாம்ச எச்சையில் போய் விழுந்துட்டனே இப்போ என் சத்தம் கேட்குதா கடவுளே கேட்குதா கேட்குதான்னு கத்துறான் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு அவன் போகும்போது காலுக்குள்ளே க ஒரு கயிறை போட்டு எடுத்து விட்டுறாங்க குப்புற விழுறான் ஏன்னா அவனுக்கு கண் கன்று நினச்சியாது தெரியாது எப்படி இருக்கும் அதனால் பிரதிஷ்டை தான் நமக்கு லைஃப் ஜோ பண்ணுவோம் இந்த ஊழியக்கார கூட்டத்துக்கு போயிட்டு நம்ம ஏதோ பேருக்கு அப்படி ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடக்கூடாது எல்லாேருக்கும் ஒரு பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படும் எல்லாருடைய அந்த ஜடையும் மறுபடியும் முளைக்கட்டும் அது ஜடையாகிறதுக்கு கொஞ்சம் நாளாகலாம் ஆனால் முளைச்சிட்டாலே போதும் அந்த பலன் வந்துடும் கத்திரை இறக்கம் செஞ்சிருவார் கத்தர் கிருபையாக இந்த கூட்டங்கள் வாயிலாக என்னையும் எனக்கும் ரொம்ப பிரதிஷ்டையில் ஃபால்ட் இருக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி டைப்பில் இருந்தேன் இப்போ தான் நான் ரொம்ப டைப்பு மாற்றிருக்கேன் தவறு தவறு தவறு தவறு ரொம்ப எவ்வளோ என்னுடைய நடை உடை செயல் எல்லாவற்றிலும் நான் பிரதிஷ்டை வச்சுருந்தேன் திருப்பி இந்த வீக்னஸ் இப்போ கூட பாருங்கள் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு காலைல காப்பி ஒரு முட்டை அடுத்தது ஜூஸு இதெல்லாம் ஃபாஸ்டிங் கிடையாது நம்ம ரெண்டு ஃபாஸ்டிங் வச்சுருக்கோம் இப்போது தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் தண்ணி குடிக்கிற ஃபாஸ்டிங் தண்ணி குடிக்காத ஃ பாஸ்டிங் யாராவது இருக்கீங்களா வாரத்தில் எதாவது ஒரு டைம் ஹலோ எங்கே இருக்காம்பாரு தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு ட்ரிப்பு யாராவது இருக்கீங்களா ஒரு தரம் அந்த வாரத்தில் இரண்டு தரம் உபவாசம் எடுக்கிறேன்னு யார் சொன்னால் பரிசோஞ்சேன் வாரத்தில் ஒரு தரம் தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் யாராவது இருக்கிறோம் நான் வந்து குறை சொல்லலை என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் நம்ம அதை அப்படி ஒமிட் பண்ணிட்டோம் தள்ளிட்டோம் அவ்வளோ நம்ம புக்கை விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம பசிட்டிங்களேன் எப்படி சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ என்ன சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல உள்ளே என்னத்தை உங்களுக்கு கிழித்து வச்சு சாப்பிட்றீங்க சொல்லுங்க நிச்சயமாக காஃபி குடிக்காம இருக்க மாட்டேங்க காஃபி குடிச்சிடுவீங்களா ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னெல்லாம் பண்ணுறதுன்னு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க ஒரு கப்பை திருப்பி ஒன்பது மணிக்கு காஃபியா ஃபாஸ்டிங் இருக்க சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு என்னது காலையில் ஒரே காஃபி தானா ஏன் அது போல் காஃபி கொடுக்க ரேஷன் கிடையாது ரேஷன் தவிர்க்கப்படுகிறது டெய்லியே புதன்கிழமை எனக்கு ஒன்பது மணிக்கு என்ன காஃபி இல்லையா காஃபி தூள் காலியாலும் இல்லை நீங்கள் எல்லாருமே குடிக்கிறது இல்லையா தீவிர பிரதிஷ்டையா சரி கூட்ட முடிச்சு சோறு தான் சரி இடையிலெவலில் தண்ணி குடிக்கிறோம் பசிக்கு ஏற்ற மாதிரி குடிச்சுக்கிறது நம்ம பிரதிஷ்டைகளில் நம்முடைய பிரதிஷ்டைகள் எல்லாமே சும்மா அப்படி ஃபார்மாலிட்டிஸாகவே வந்துடுச்சு நாற்பது நாள்லாம் நம்ம பாசிட்டிங்க இருந்தோன்னே மோசை எப்படியோ திரும்பி வந்துட்டான் நம்ம அடக்கத்துக்கு போயிட்டுருப்போம் மோசை நாற்பது நாள் புதுசியாமலும் குடியாமலும் இருந்தால் திரும்ப எங்கே வந்துட்டான் ரிட்டர்ன் ஆகும் வந்துட்டான் நம்ம வந்து ஜோ பண்ணுவோம் எவது எப்படி ஆயிடும் எப்படி ஆயினும் நம்முடைய பிரதிஷ்டைகள் முளைச்சிடணும் மறுபடியும் முளைச்சிடணும் முளைச்சிரும்மா உங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா இருதயம் குத்துதா பிரதிஷ்டையை உடச்சிட்டோமேனு வேதனை இருக்கா வேதனை இருக்கா ஆ வேதனை இருக்கா நான் எல்லாம் ஃபீல் பண்ணுறேங்க உங்களுக்கு எப்படியே தெரில உங்களுடைய தனித்தனி அது அவங்க அவங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் உத்தரவாதி அதனால் நமக்கு எல்லாருடைய பிரதிஷ்டையும் புதுப்பிக்கப்பட்டு திரும்பி வரத்தக்கதாக கத்தை நம்மோடு அன்னைக்கு சிம்சோனோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடு இடைபட முடியாத மறுபடியும் உதவி செய்ய நம்முடைய பிரதிஷ்டைகள் முளைக்கத்தக்கதாக கத்தை உதவி செய்ய முடியாது ஜோமனுவோம் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி எத்தனையோ விதங்களில் எங்களுடைய ஜடைகள் சிறைக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம் எங்களுடைய பிரதிஷ்டைகள் நொறுக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம் தோல்விகளுக்கு மத்தியில் கத்தாவே நாங்கள் காணப்படுகிறோம் அக்னால ஒரு பிடிப்படுதல் இருக்கு சரியான ஒரு அக்னி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் அபிஷேகம் இருக்கு பிரதர்ஸுக்கு மற்ற எல்லாம் தண்ணி தான் என்ன பாஸ்டராக இருந்தாலும் அபிஷேகம் இல்லைன்னா ஒரு பாஸ்ட்ருக்கும் வேல்யூ கிடையாது பத்து விசாக்கும் மதிக்க மாட்டேன் அபிஷேகம் எல்லாத்தையும் உபாசம் அதே போல் ஊழியர்கார சிஸ்டர்ஸ் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் வயசு ஆயிட்டாலும் அபிஷேகம் நிச்சயம் நல்லா இருக்கு அவர் தான் தட்டு கொண்டு போய் கரை சேர்க்கும் இல்லைன்னா பண்ண முடியாது மூழ்கிடுவோம் உலகத்தில் மூழ்கிடுவோம் பாவத்தில் மூழ்கிடுவோம் தோல்வியில் மூழ்கிடுவோம் அப்போ சொல்ல இருபத்தி ஏழா ஒரு பலகை துண்டை பிடித்து கொண்டு கரை ஆளுக்கு ஒரு பலகத் துண்டு கிடைச்சிது இருபத்தேழு கடைசி பாருங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு பலகத் துண்டை போய் கரை சேருது அதுதான் நீ கரை சேர முடியாதே ம் இவ்விதமாக எல்லாரும் தப்பி அதான் சப்ஜெக்டு பலகைகள் கப்பல் துண்டுகள் எதையாவது ஒன்று அதான் அபிஷேகம் அபிஷேகம் ஏதாவது ஒன்று அபிஷேகத்தை பிடிச்சிக்கிட்டு போனால் தான் கரையேற முடியும் இல்லைன்னா மூழ்கிடுவேன் அதனால் நம்மள எல்லா ஊழியர்களுக்கு அபிஷேகம் இருக்கணும் அபிஷேகம்னா ஃபுல் ஸ்விங்கில் வரணும் அதில் வெக்கெல்லாம் படக்கூடாது அந்நியபாசி பேசுறதுக்கோ ஆவில் நிரம்புறதுக்கோ வெக்கப்படவே கூட பாருங்கள் ஒரு சிலரெல்லாம் என்ன மாதிரி ஆவில் நிரம்புகிறாங்க கத்தோடைய ஆவி வரும்போது முடவன் மானைப்போல குதிப்பான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா இந்த ஹேண்டிகாப்டு பிள்ளைகளுக்காக ஒரு கூட்டம் நடத்துனேன் அது எனக்கு அடிக்கடி ஆபத்தில் வரும் ஏன்னா நான் என் கூட பார்த்தேன் கால் இருக்காது கை இருக்காது கண் தெரியாது என்ன அபிஷேகம் ஏய் சும்மே இந்த மிளகாலை நின்றுக்கிட்டு கையை காலை அடிக்கட்டி சோத்தராம் சோத்தராம் சோத்திரான்னுங்கிறது அதெல்லாம் சும்மை ஆர்டிஃபிஷியலாக இல்லை ஆவியானவர் வரும்பொழுது மெய் மரத்தல் தன்னிலை மரத்தல் பக்தி பரவசம்மா அதாவது போகும் எங்கே இருக்கிறோன்னே தெரியாது மதுபான வரி கொண்டிருக்கிறார்கள் தானே சொன்னாங்க ஒன்றுமே தெரியாது அதனால் நம்ம ஜோம் பண்ணுவோம் இந்த ஊழியர்கூட்டத்தில் அஞ்சு கூட்டத்துலேயும் நல்லா அபிஷேகம் இறங்கணும் எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை உங்களுக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் தேவை எல்லோரும் அபிஷேகம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சரியான அனலை கத்திர மூட்டு முடியாது பண்ணுவோம் ஆண்டவரே இந்த கூட்டங்களில தேவை எந்த நபர்கள் ஊழியர்கள் கூட்டத்தில் கத்தாவே சரியான அபிஷேகம் வேணும் சுவா எனக்கு கத்தாவை என்னுடைய நிலவரங்களை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணுங்கத்தார் என்னுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் உங்களுக்கு பிரியமாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணுங்கத்தார் அன்றவரே ஒரு அபிஷேகம் தார் தார் தார மக்கார மேற்கரமான அபிஷேக ஆம அடுத்ததாக அஞ்சு கூட்டம் அஞ்சு கூட்டத்தில் சீப்பாஸ்டர் ரெண்டு எப்படி சீப்பாஸ்டர் ரெண்டு கூட்டம் எடுப்பாரா முளிக்காதீங்க சொல்லுங்க ஆமாம் இல்லை ஆ மூணா மிச்ச கூட்டம் இந்த அஞ்சு கூட்டம்னு நடத்துகிற பரிசுத்துவாங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்லா சூப்பர் தாட்டுகள் வரணும் ஊழியக்காரங்க அதாவது ஒரே பிரசங்கம் தான் ஒன் ஹவர் தான் இருக்கும் இல்லை ரெண்டு ஒன்றரை மணிநேரம் தான் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற நானும் ஒரு ஊழியக்காரங்களுக்கு என்ன இருக்கணும் அது டச்சாக இருக்கணும் ஒரே ஏதாவது ஒரு ஒரு வாரத்தை போய் தொட்டால் போகுது ஆ க்ளியர் ஆகிருவான் உட்காந்துருவான் அழுதுவான் ான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள அந்த விதை முளைக்கும் தானாக முளைக்கும் ஊழிய ஊழியர்கார கூட்டம் முடிஞ்சு அவங்கவுங்க சபைகளுக்கு போன பிறகு கூட அந்த வசனம் அவனை விட்டு போகாது சாம் வேல்கிட்ட கத்தர் சொல்லிட்டு சொன்னார் இந்த வசனம் ரெண்டு காதலி கேட்கற வேண்டிய காதல நிச்சயம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் போன பிறகு கூட இந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆசைங்க ஒன்று சாம் வேல் இன்றைக்கி எல்லோரும் பைபிள் படிச்சிங்களா பத்து வருஷன்னா இல்லை அதிகாரங்கள் கஷ்ட மூணு பதினொன்று இது கூட தெரியாதா இவ்வளோ நேரம் எல்லோரும் பைபிளும் என்ன எங்கே பார்த்தீங்க ரெண்டாவது இரம் மூணாவது தவித்துக்கொண்டே இருக்கும் வீட்டுக்கு போன பிறகு கூட இது காதில் கேட்கணும் இந்த வசனம் அஞ்சு நாள் அஞ்சு கூட்டங்களையும் கத்தர் பரிசுத்துவாங்களே கரங்கள் எடுத்து பாவிக்கணும் அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுக்கணும் நல்ல வெளிப்படுத்தல் கொடுக்கணும் நல்ல ஒரு அபிஷயம் கொடுக்கணும் வார்த்தை கொடுக்கணும் வாக்கு வல்லமை தரணும் அஞ்சு கூட்டங்களையும் கத்தர் பரிசுத்துவாங்களே கரங்களை எடுத்து பாவிக்க முடியாது ஜோம் ஹலலோயா ஹலலோயா கதாவே கூட்டங்கள்லையும் எங்களோடு பரிசுத்து வாங்கலை கொண்டு பேச முடியாது வார்த்தைகள் கதாவே அஞ்சு கூட்டங்களையும் வார்த்தை வரணும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவையான வார்த்தை எனக்கு தேவையான வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தை பரத்திலிருந்து வர முடியாது தெய்வம் பேசுமையா வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வரட்டும் பரத்திலிருந்து ஜெயம் வருமே அடுத்தது ஊழியக்காரங்க போயிட்டு சும்மா வந்துடக்கூடாது ஒரு சிலர்லருந்து ஊழியக்காரர் கூட்டம் முடிஞ்சவனே தான் பெட்டி தூக்குவாங்க ஊழியக்காரர் கூட்டம் முடிஞ்சவுடனே ஒரு ஒரு குரூப் என்ன செய்யும் பின்மாறும் பெட்டி தீட்டு போவோம் அப்படி காரணம் என்னென்னா அந்த ஊழியக்காரர் கூட்டம் அவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் மாதிரி என்ன செய்யுது மாறுது அப்படி இருக்கக்கூடாது ஊழியக்காரர் கூட்டத்துக்கு போகிற ஊழியர்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த பின்மாற்ற ஆவி துக்கம் சஞ்சலம் போகணும் எல்லா ஊழியக்காரங்களுக்குலேயும் பயங்கர பிரச்சனை நம்ம ஆசிரியத்தை எவ்வளோவா அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பூகம் அங்கங்கே வடிச்சுக்கிட்டு தான் இருக்குது எல்லா விஷயத்தவங்களையும் பிரச்சனைகள் இருக்கு அநேகருக்கு துக்கங்கள் எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா சென்டர்லையும் இதே காப்பாட்டு தான் சிஎம் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த ஊழியர்காரங்க போயிட்டு அப்படியே வந்துடக்கூடாது அவங்களுக்குள்ளே இருக்கிற பின்மாற்றம் ஆவி இந்த கூட்டத்தில் இந்த அஞ்சு கூட்டத்தில் அடிபடணும் இல்லைன்னா சத்ரு திருப்பியும் அது இப்போ போயிட்டு வந்து இதே ப்ர துக்கம் அதே இப்போ பின்மாற்றம் தான் திருப்பி என்சியம் பழைய குருடி கதவை திரடி தான் பழைய அதே லெவல் தான் அதில் என்ன மாற்றம் இல்லை அப்போ இவங்கெல்லாம் அங்கே கொண்டு போய் அவங்கள வேனு பஸ்ஸு காருன்னு பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை மாற்றம் இல்லாத தன்மைகள் அப்படி இருக்கக்கூடாது அது தப்பு இந்த தோவைக்கு பைபிளில் படிச்சிங்கன்னா தோவைக்குன்னு ஒருத்தவங்க தான் எங்கேருந்தான் தோவைக்கு அப்படின்னு ஒருத்தர் தான் தெரியுமா சொல்லுங்க தம்பி தோவைக்கு எங்கே இருந்தான் நீ சொல்லு தோவைக்குன்னு ஒருத்தர் ஏ ஃபஸ்ட் லைனு தோவைக்கு தெரியுமா சரி செகண்ட் லைன் தாவிதே சொல்லு சொல்லு ஆ அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான் அங்கே ஒருத்தர் தான் அவன் தான் யாரு தோவேக்கு அவன் தாவிது போகிறதுக்கு முன்னாலேயும் அவன் ப்ராப்ளம் தான் போன பிறகு அவன் தான் தெரியுமா அவன் அங்கு இருந்தான் அதுக்கு பைபிள் சொல்லுது அவன் தடை பண்ணப்பட்டு இருந்தான் வாசிங்க ஒன்னு சாம் வேல் இருபத்தி அவன் ஏற்கனவே தடை பண்ண போட்டு கிடந்தான் அவனை ஆசாரியை நீ எங்கேயும் போகாதன்ட்டான் நீ எங்கேயே தான் இருக்கணும் நீ செஞ்சதுக்கு அவன் மூவ் பண்ணக்கூடாதுன்னு பிரேக் பண்ணி வச்சிருந்தான் ஆசாரி இவன் அங்கே கிடந்தான் ஏற்கனவே அவனுக்கு பிரச்சனை இவன் என்ன பண்ணிட்டான் இவன் தான் போய் சவுல்ட்டு சொல்லி கொடுத்தான் ஆசாரியன்ட்ட வந்தான் ஆசாரியன் உனக்கு அப்பன் கொடுத்தான் அடுத்து என்ன கொடுத்தான் ஆயுதமும் கொடுத்தான் தான் அவன் கடைசியில் போய் அவ்வளோ ஆசாரியனையும் பிடிச்சா அடித்து கொண்டு விட்டான் இதே மாதிரி ஊழியத்தில் முதல்லையும் பிரச்சனை திருப்பி ஊழிய ஊழியக்காரர் கூடத்துக்கு போயிட்டு வந்து திருப்பியும் பிரச்சனை நம்மளால் மற்றவங்களுக்கு சாவு ஏற்கனவே நமக்கு ஊழியம் தடை பண்ணப்பட்ட நிலவரம் இதில் மற்றவங்க மற்ற ஆசாரியர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் மறு நம்மால் மறுபடியும் வந்த பிறகு மற்றவங்களுக்கு குழப்பமாக மற்றவருடைய மரணத்துக்கு காரணமாக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது ரொம்ப ஊழியக்காரங்க ரொம்ப அதைரியம் அப்செட்டில் இருக்கு அதனால் இந்த ஊழியக்கார கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் இருக்கணும் எல்லாருடைய துக்கம் சஞ்சலம் எல்லாத்தையும் அங்கே போட்டணும் குப்பையெல்லாம் எங்கே இறக்கணும் அங்கேயோடு முடிச்சிடணும் தலை முழிக்கணும் பிசாசெல்லாம் துக்கப்படுறது பின் மாற்றுறது ஆவியலுக்கு இடம் கொடுக்கறது வேண்டான்னு சொல்கிறது ஏன் ஊழியத்துக்கு வந்தோடனே தெரியலங்கிறது அப்படிலாம் இந்த தன்மைகள் எல்லாம் மாறணும் அதே மாதிரி ஒளி ஊழியக்காரங்க ரொம்ப வேறு தாறுமாறாக பேசுகிறாங்க அவங்க ஸ்தானத்தை மிஞ்சி பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாது உலகத்து மனுஷங்கூட வார்த்தைகளை அளந்து பேசுகிறான் ஊழியக்காரங்க தான் வார்த்தையை என்ன செய்யறதில்லை அளந்து பேசுகிறதில்லை ஒருத்தரை பற்றி பட்டு பட்டுன்னு சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அசிங்கமாக அறுவறுப்பாக பேசக்கூடாது அது ஊழியத்துக்கு வந்து புதுசு குட்டி பிள்ளைங்க இல்லை ஒரு அஞ்சு வருஷமே ஆகட்டும் பத்து வருஷமே ஆகட்டும் அதுங்களை வந்து தகாத விதமாக நிச்சயக்கூடாது பேசக்கூடாது தகாத விதமாக நடப்பித்தால் அதை சொல்ல வேண்டிய இடத்துல நிச்சயணும் சொல்லணும் அதை விட்டுட்டு சும்மா சிங்கமாக சிங்கமாக எல்லாம் பையங்க பிள்ளைகளெல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் பேசுறது வந்து நான் என்ன என்னுடைய கணிப்பு ஜீவியம் சரியில்லாத ஆளுங்க தான் இப்படி பேசுவாங்க ஒரு ஆளை தவறாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த தவறை பற்றி ஒரு பாவ விளக்கம் உனக்கு என்ன செய்யுது இருக்குது தெரியுது அதனால்தான் நீ பிள்ளைகளை பேசும் ஒரு தாய் வந்து தமிழே அப்படி பேசுவாங்களா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய குறைய என்ன செய்வா என்ன செய்வா பேப்பர்லேயே போடுவா எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளோ என்ன செய்வாங்க மறைப்பாங்க கத்த நம் பாவங்களை என்னாவது இருக்கும்போது நம்ம போய் மற்றவங்களுடைய பாவங்களை எண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு ஆனால் இங்கே வந்து அழுகிறது இங்கே வந்து பாசட்டை ஒரு கதையை சொல்கிறது பெரியாக்காட்டை ஒரு கதையை சொல்கிறது அங்கே போய் இந்த பிள்ளைகளை போட்டு தாளித்து எடுக்கிறது அப்படிலாம் ரொம்ப ஓடாது ரொம்ப வண்டி ஓடவே ஓடாது இடிச்சுடும் எங்கேயா போய் முட்டி கத்த தூக்கி விட்டுருவார் போக கழுது எங்கிட்டா செச திருப்பி விட்டுருவார் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்ன நம்முடைய அநேக ஊழியர்காரங்களுக்கு துக்கங்கள் இருக்குது கசப்பு இருக்குது வேதனை இருக்குது பார இருக்கு இன்னும் தவறான பேச்சுகள் இருக்குது ரொம்ப தாறுமாறாக பேசுகிற பழக்க வழக்கங்களாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த கூட்டத்தில் உண்டாகும் எனக்குள்ளே கூட எத்தனையோ கேரக்டரில் ஃபோ ஹோஸ்ட்டாக இருப்பேன் எல்லோரும் செய்யலையே எல்லோரும் பரிசுத்து வாங்கலையே ம் எல்லாத்தையும் குறைகள் உண்டு பல உண்டு புத்தினங்கள் உண்டு ஆனால் அதுக்காக உணர்வு அடையணும்னேன் காரியத்தை ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க மதுரையிலலாம் ஒரு பிள்ளை வந்து ஏய் இப்படி ஒரு சீன்னு எனக்கு என்ன செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளை அப்போ அந்த பிள்ளைய நம்ம வந்து குறை சொல்லும் போது என்ன சொல்லுவோம் சியோன வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான் அப்போ சியோனே வேண்டான்னு சொல்றான்னா சியோன் வேணும்னு வீட்டை விட்டு வந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு போறான்னா அவ்வளவு இவங்க என்ன நெருக்கு நெருக்கிருக்காங்கன்னு பாருங்க அந்த சியோனின் தரிசனத்தையே பிடிங்கிட்டா இந்த மூப்பூத்தி அந்த பிள்ளைட்டு இருந்து எதை புடிங்கியாச்சு புரியுதா சொல்ல பாயிண்ட்டு கேக்குதா அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே இருக்கிற சியோனின் மகிமையான தரிசனத்தையே வெட்டு வச்சுட்டாங்க சுத்தமாக பிடிங்காச்சு அது என்ன பண்ணிச்சு சரி வாங்க அக்கா கடைக்கு போகலான்னு சொல்லிச்சு மூப்பத்தி கடைக்குள்ளே வெட்டுச்சு அடுத்த பஸ் ஏறி போயே போயிடுச்சு ஆட்டோவில் ஏறி வேம்மா நீ போ நீ ஃபைத்தம் போ நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிட்டா கேட்டதுக்கு அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்களா என்ன நீ இப்படி சியோனே விட்டு இந்த மூப்பத்தியோட இருந்து இப்படி ஒரு மிஷினில் இருந்து இப்படி ஒரு செட்டப்பில் இருந்து நான் சியோன் போகணுன்னா அது வேணாம் அதை விட நான் சும்மா பாதாளத்து கூட போயிடலாம் ஏன்னா நான் அங்கிருந்து நான் எங்கே தான் போகிறேன் இவங்க பண்ணுற சேட்டைக்குள்ளே சிக்கி நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் குட்டிச்சோறாக போயிடுவேன் அப்போ எந்த அளவு அந்த பிள்ளைக்குள்ள ஒரு கசப்பை கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் அந்த பிள்ளை பிற்காலத்தில் தூக்கப்படும் மகிமை இழந்ததுக்காக வேதனைப்படும் ஆண்டோட்டை பனிஷ்மெண்ட்டை வாங்கும் ஆனால் அவ்வளோ அந்த பாதைக்குள்ளே கொண்டு போனாலும் எங்கே போகும் சிவனில் அப்படியே போய் தூக்கி உட்கார வச்சுருவாரோ சீட்டை கொடுத்தி அம்மா நீ தான் மகாராணி உட்காரு சிவன்ன்றாணின்னு உட்கார வச்சுருவாரோ இடர்கள் எவன் மூலமாக உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ அந்த மூப்பத்தி பிறவாதி இருந்தாலே நல்லது ஊழியத்துக்கு வராமல் இருந்தால பிறக்காமல் இருந்திருந்தாலே நல்லது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நந்து நூலாய் போய் கிடக்குதுங்க சில பிள்ளைங்களாம் ஒரு சிலரெல்லாம் அது என்னென்னு தெரில இந்த மாமியார்ட கஷ்டப்படுவாங்க சில மருமகள் ஆனால் இவங்க மாமியார் ஆகும்போது அதே மாதிரிதான் ஆகிறா அதே எப்படி புரியுதா உங்களுக்கு தமிழ் சில மருமகள் மாதிரி பயங்கர கஷ்டப்படுவாங்க மாமியார்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க மாமியார் ஆயிடுவாங்கல்ல அப்படிதானே ஆயிடுவாங்கல்ல இவங்க மாமியார் ஆகும்போது இவங்க அதே மாதிரி தான் யாரும் நடத்துகிறாங்க அடுத்த மருமகளை அப்படிதான் நடத்துகிறாங்க அப்படி இருக்கு கூட அத இந்த தோண்டு போய் நொறுங்கி போய் வருகிற எல்லாரையும் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன தோண்டு வேதனை நொந்து போய் வர்றதெல்லாம் கத்தரை தட்டி விடணேன் நான் இருக்கிறேன் நான் ஒன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு பேசிவிட்டு அந்த பிள்ளைங்களாம் நிச்சயம் நான் அப்படிலாம் ஆயிருக்கேன் நான் அதெல்லாம் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பாச மீட்டிங்கில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் கத்திர என்ன பேசினார் அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த பிசாசை ஓடிச்சு இல்லைனா அப்படி சொத்து செத்து போன மாதிரி கிடந்தேன் போச்சேன் ஒரே திருக்கு தரிசனம் ஸ்டடி ஆகிட்டேன் இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது மைண்டில் அதனால் இந்த நொந்து உடஞ்சி வெந்து செத்து போகிற நிலவரத்தில் வர்ற ஒரு பயங்கர பின்மாற்ற ஆவியில் வர்ற பிள்ளைகளோடு கத்தர் இடைபட முடியாது ஒரு விதத்தில் வசனத்துலேயோ பாட்டிலேயோ இல்லை ஒரு பிரசங்கத்திலேயோ இல்லாவிட்ட ஒரு அபிஷேகத்துலேயோ இல்லை ஒரு தரிசனத்திலையோ இல்லை அந்த நாங்கள் அங்கே தங்கியிருக்கிறனால சொப்பனத்திலையோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகளோடு கத்திர நினைச்சோம் இடைப்பட்டு தூக்கி விட்டணும் செய்ய முடியாது கத்திரை அப்படி செய்ய முடியாது ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே பின்மாறி வேதனையோடு துவண்டு போய் தரிசனம் இழந்து நஷ்டப்பட்டு ஆண்டவரே உடைஞ்சு போய் வர்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்திர ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுடைய இடைப்படனும் கத்தாவே விட்டுறக்கூடாது கத்தாவே ஒருவரையும் விட்டுறக்கூடாது கத்தாவே எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தானாய் வந்தவர்கள் அல்ல நீர் அழைத்து வந்தவர்கள் அவங்களுக்கு இறக்கம் செய்யும் ஐயா நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாண்டவரே நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாண்டவரே நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டவர் சிலருடைய ஜீவி மறைவான குற்றங்கள் இருக்கு அந்தரங்க பாவங்கள் இருக்கு வாசிங்க அது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அது சங்கீதம் பத்தொன்பது பன்னிரண்டு அடுத்து என்னுடைய அந்தரங்க பாவங்களை உன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்துவீர் நிறைவான குற்றங்கள் இல்லையா தொண்ணூறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் தொண்ணூறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் அந்தரங்க பாவம் அதே மாதிரி ஒரு சில ஊழியர்களுக்கு சில போராட்டங்கள் இருக்குது அழுவாங்க கண்ணீர் விடுவாங்க கத்துற ஒரு அபிஷேகம் கொடுப்பாரு திருப்பி வந்துடுவாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா போகும் திருப்பி எங்கே போய் விழுந்துடுவான் கழுவப்பட்ட பன்றி எங்கே போய் விழுந்துச்சு மறுபடியும் ஆ சேர்த்து போய் விழுந்துடுவோம் அதே போல் அது அவங்களுடைய குறையல்ல அந்த ஆவியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறைவான அபிஷேகம் இல்லை அந்த அப்போ அந்த பத்து நாள் ஜெயித்தாங்க இல்லையா அப்போ அந்த பத்து நாளுக்கு அபிஷேகம் இணைஞ்சிருச்சு இருந்துச்சு அப்போ அதே அபிஷேகத்தை ரினியூ பண்ணி ரினியூ பண்ணி ரினியூ பண்ணி போகும்போது எதை அடிபட்டுட்டே போகும் இந்த பாவ பழக்க வழக்கங்கள் அடிபட்டுரும் அந்த அந்தரங்க பாவம் அடிபட்டுரும் மறைவான குற்றங்கள் அப்படியே போய்டும் அதனால் நம்ம ஊழியர்காரங்க போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது இந்த உள்ளுக்குள்ளே கிடக்கிற இந்த பழைய பாவம் அதை கத்திர எடுக்கணும் ஆதி ஆமோ ஒன்று ரெண்டுல பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சே இருள் இருந்துச்சு வெளியே பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டு ஆசை ஆழத்தின் மேலே இருந்துருந்துச்சு ஆழத்தில் போய் உள்ளே கிடக்கும் அதனால் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக தெரியுமாங்க நான் என்னையை பார்த்தா பரிசு அப்படி தான் தெரியும் அதான் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் லைஃப் நாணயத்தின் இரண்டாவது பக்கம் ஒன்று இருக்குது அதுபோல் ஒவ்வொரு சின்ன சின்ன சின்ன சின்ன இருக்கும் சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்குது இருந்தாலும் இந்த கூட்டங்கள் வாயிலாக அந்த வல்லமைக்கு ஒரு முடிவுண்டாக்க முடியாது ஜோம் அணுவம் கதாவே அந்தரங்க பாவங்களுக்கு ஒரு முடிவுண்டாகணும் சுவாமி மறைவான குற்றங்களுக்கு அது துணிகரமாய் வராது அளவில் கதாவே அதுக்குள்ளே ஒரு முடிவுண்டாக்க முடியாது ஜோபிக்கிறங்க புதுப்பித்தில தேவன் இறக்கமாய் கட்டிட முடியாது ஊழியர்களை சோமாக்க முடியா ஸ்தோத்ரம் இந்த இரவுக்குரிய ஜபாவி தர முடியாது இந்த இடவெல்லாம் பரிசு வாங்கல் ஊழியர்கள் விசுவாசிகளை பாதுகாக்க முடியாது எல்லா சூழ்நிலையும் நம்முடைய பிரதிஷ்டளை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாது காலைகளில் நாம தமையப்படுத்த உதவி செய்ய முடியாது மத்தியில வைத்துக் கொள்ள முடியாது அன்வா எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது அன்பா தோத்ரா சோத்ரா